வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மற்றும் அயர்லாந்து பேரரசு இணைந்து யுனைடெட் கிங்டம் எனப்படும் ஐக்கிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமைகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் முதலாவது தந்தி சேவை கொழும்புவுக்கும் காலிக்கும் இடையில் ஆரம்பமானது ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் ஒகாயோவின் சின்சினாட்டி நகருக்கும் கென்டகியின் கொவிங்டன் நகருக்கும் இடையில் ஜான் ஏ ரப்ளிங் தொங்குப்பாலம் திறக்கப்பட்டது இதுவே உலகின் அதிநீளமான தொங்கு பாலமாகும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் ரூபாய் மற்றும் சதம் ஆகிய நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் மகாராணியாக விக்டோரியா டெல்லியில் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மா விக்டோரியா மகாராணிக்கு அவரது பிறந்த பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிரான் ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஐஎஸ்டி எனப்படும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் தொடருந்து சேவைகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிவினைக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஐநூற்றி மில்லியன் ரூபாய் பணத்தை இந்தியா வழங்க முடியாதென அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநா அறிவுறுத்தலின்படி காஷ்மீரில் நள்ளிரவுக்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னர் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளாலும் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க தொலைக்காட்சிகளில் புகைப்பிடித்தல் குறித்த விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செக்கோஸ்லவாக்கியா மற்றும் செக்கோஸ்லாவாக்கியா நாடு செக் குடியரசு ஸ்லோவாக் குடியரசு என இரு நாடுகளாக பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலக வணிக அமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யூரோ நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரையிலான ஒரு ஆண்டு காலம் பன்னாட்டு வானவியல் ஆண்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் அஸ்ட்ரானமி என்ற ஆண்டாக கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி ஜூன் ஏழு முதல் இருபத்தி வரை இங்கிலாந்தில் லிவர்பூல் நகரில் நடைபெற்ற விண்வெளி கண்காட்சியில் அதி அற்புத அண்டவெளி புகைப்படங்களும் பிம்பங்களும் இடம்பெற்றன அதே ஆண்டு நவம்பர் 21 அன்று பன்னாட்டு வானவியல் ஒன்றியம் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ற திட்டத்தினை அறிவித்தது இந்த பன்னாட்டு வானவியல் ஆண்டு கொண்டாட்டத்தில் உலகின் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன விண்வெளியில் அடுத்த நிகழ்வாக ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு புதிய குறுங்கோல் ஒன்று கியூசெபி பியாசி எனும் இத்தாலிய வானவியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்நாளில் சூரிய மண்டலத்தின் எட்டாவது கோள் என்றே கருதப்பட்ட இந்த கோள் குறித்த அறிவிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜனவரி இருபத்தி அன்று அறிவிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சத்யேந்திரநாத் போஸ் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி ராகவன் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செம்பியன் செல்வன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உமர் அல் பஷீர் சூடானிய அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நானா பட்டேக்கர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷாஜி என் கருண் இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனாலி பண்டர் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வித்யா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலோக் கபாலி வங்காளதேச கிரிக்கெட் வீரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சி வை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேஸ் ஹாப்பர் அமெரிக்க நிரலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தியாகராஜா மகேஸ்வரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இன்னாலின் சிறப்புகள் கிரிகோரியன் நாள் இன்று புத்தாண்டு நாள் மற்றும் கியூபா ஹெய்த்தி சூடான் கேமரூன் ப்ரூனை செக் குடியரசு ஸ்லோவாக்கியா தைவான் ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் கத்தோலிக்க திருச்சபை மரபுப்படி உலக அமைதி நாள் உலக குடும்ப நாள் என்று அமெரிக்காவில் குவான்சா கடைசி நாள்